வணக்கம் நஷினியின் நித்தம் ஒருமுத்து என்று டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள சாதனைக்கும் சோதனை உண்டு என்ற கட்டையிலிருந்து சில தகுதிகள் நிறைந்த மனத்துடன் எந்த மனக்கலக்கமும் இல்லாமல் அமைதியாக இருங்கள் உங்களை பாதிக்கும்படி யார் என்ன சொன்னாலும் ஒரு எரிய புன்முறுவலுடன் உங்கள் முகத்தை திருப்பி அவரை பாருங்கள் பின்னர் என்ன நிகழ்கிறது என்று பாருங்கள் அவரை எப்படிப்பட்ட நிலைக்கு உங்கள் கொன்முறுவல் மூலம் நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள் என்பதை அவர் முகம் தெரிவிக்கும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் மனநிலையில் அவர் நின்று கொண்டிருப்பார் உலகின் எல்லா சாதனைகளும் இப்படி பொறுமையால் தான் நடக்கின்றன இன்றைய உலகில் சாதனைகளை எதிர்ப்பவர்கள் ஏலனம் செய்பவர்கள் அது முடியாது நடக்காது என்று அடித்து பேசுபவர்கள்தான் அதிகம் ஆனால் சரித்திரத்தை எடுத்து பார்த்தோமானால் எல்லாம் முடியும் என்பவர்களால்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 காரணம் தெரியவில்லை இதை கவனித்த பிரான்ஸ் நாட்டு மருத்துவர் ஒருவர் சொன்னார் டாக்டர்கள் பிணத்தை அறுத்து பார்த்து ஆராயும் ஆய்வுக் கூடத்தில் இருந்து நேராக விடுதிக்கு செல்வதனால் இவ்வளவு மரணம் ஏற்படுகிறது என்று சொன்னார் பிரான்ஸ் நாட்டு மருத்துவர்களிடையே எழுந்தது கோபம் மருத்துவர்கள் கொலைகாரர்கள் என்று சொல்கிறாரா என்று கோபப்பட்டனர் அந்த மருத்துவரை திட்டி தீர்த்தனர் ஒதுக்கினர் இதன் விளைவாக உண்மையில் என்ன நடந்தது என்றால் அந்த மருத்துவர் வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு அங்கே இறந்தார் பிறகு பத்து ஆண்டுகள் கழிந்த பிறகு காட்டு தண்ணீரில் கிருமிகள் இருக்கின்றன அவை நோய்களை உண்டு பண்ணும் என்ற உண்மையை லூயிபாஸ்டியர் என்ற பிரெஞ்சு விஞ்ஞானி கண்டுபிடித்தார் பட்டு நூலை உண்டு பண்ணும் புழுக்களும் அந்த புழுக்களுக்கு உணவாக தேவைப்படும் இலைகளும் ஒரு வகை பாக்டீரியாவால் தின்னப்படுவதால் பட்டுச்சூழிலே பாதிக்கப்பட்டதை கண்டார் இத்தகைய கேடு செய்யும் பாக்டீரியா காற்றிலும் தண்ணீரிலும் இருப்பதை கண்டுபிடித்தார் இந்த சம்பவத்திலிருந்து மனித இனம் ஒரு நல்ல விஷயத்தை அல்லது சாதனையை சொன்னாலும் செய்தாலும் உலகம் எப்படி வரவேற்கிறது என்பதை கவனியுங்கள் ஆனால் முடிவில் உண்மைதான் சாதனையாளர்கள் பொறுமை கொண்ட அறியாமை நிறைந்த அரைகுறை ஆசாமிகளின் வாதங்களை கேட்டு அஞ்சவோ அவநம்பிக்கையோ பெறக்கூடாது மனித இனத்தின் அறியாமையுடன் மற்றொரு மை இருக்கிறது அதுதான் பொறாமை இதை மற்றொரு சம்பவம் இங்கிலாந்தில் மார்க்கோனி என்ற விஞ்ஞானிக்கு ஏற்பட்டது அவர் லண்டனில் இருந்து செய்தியை அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும் என்பதை கண்டுபிடித்தார் எழுந்தது எதிர்புரல் வான வெளியில் செய்திகள் நேர்பாதையில் மேலே உச்சத்திற்குத்தான் செல்லுமே ஒழிய பாதை வளைந்து அமெரிக்காவுக்கு செல்லாது என்றனர் ஆனால் அனுப்பினார் ஆராய்ச்சது என்னவென்றால் என்ற காற்று மண்டலம் அயன மண்டலம் என்பது காற்றில் உள்ள ரசாயன பொருள் தனியாக நிற்கும் பொருளாக இல்லாமல் அது தன் அமைப்பின் ஒரு முனையில் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் என்ற மின்சக்தியை கொண்டதாக இருந்ததால் அதில் அந்த விடுபட்ட மின்சக்தி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 ஆனால் தெரிந்தவர்கள் போல பேசி நம்மை முட்டாளாக ஆக்க முயல்வர் இடம் கொடுக்காமல் தன்னம்பிக்கையுடன் துணிவுடன் விடாமுயற்சியுடன் நாம் செயலில் இறங்க வேண்டும் எனவே முதலில் உங்களின் நம்புங்கள் அதைத்தான் சொல்கிறது நூலின் தலைப்பு உன்னால் முடியும் என்று ஆர்வத்துடன் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நன்றி வணக்கம்